அட்டினை நேர்களுக்கு வணக்கம் தினம் ஒரு துளிக்காக உங்கள் அலமையிலும் கொத்தமல்லி கருவேப்பிள்ளை வாடாமல் இருக்க வாழைப்பட்டைக்குள்ள அதை வாங்கிட்டு வந்தவொடனே ஃப்ரெஷ்ஷா அதுக்குள்ள வச்சுட்டு அந்த அத வாழைப்பட்டையே வச்சு அப்படி சுத்தி வச்சிட்டோம்னா நாலு நாளும் ஆனாலும் ஃப்ரெஷ்ஷாவே இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்க ஒருவர்களை மீண்டும் சந்திப்போம்